நாட்டிலைய நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் காரப்போலி செய்ய தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் உப்பு ருசிக்கு ஏற்ப நெய் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உருளைக்கிழங்கு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் கொத்தமல்லி தழி சிறிதளவு எலுமிச்சம்பழம் ஒன்னு செய்முறை முதல்ல நம்ம ஒரு போல மைதா மாவு ஜலிச்சு போட்டுக்கலாம் அதில் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நெய் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து ஊற்றி அதையும் நல்லா மாவில் நல்லா கையிலே கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது கொஞ்சம் தள்ளுபா பசிஞ்சிடலாம் பசஞ்சிட்டு கால் கப் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு மணி நேரம் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துடலாம் தோல் நிக்கிட்டு உருளைக்கிழங்க நல்லா மாவாட்டம் நல்லா உதற்றிக்கணும் கட்டி தட்டி இல்லாமல் ஒரு போலில் போட்டுடலாம் போட்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி அதில் கலந்துருவோம் மஞ்சப்பொடி கலந்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கலந்துவிட்டு கொத்தமல்லி தழையும் ஃபைனாக சாப் பண்ணி அதில் கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இலுமிச்சாறு எடுத்து அதில் வேிஞ்சி விட்டுவிடுவோம் வேஞ்சிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடுவோம் பூரணத்துக்கு இந்த மாய்தமா ஊறினதும் அதை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு சின்ன தட்டி நடுவில் இந்த பூர்ணம் வச்சிருக்கோல்லே உருண்டு அதை எடுத்து அதில் வச்சு மறுபடியும் உருட்டி நல்லா தட்டிட்டு அதே மாதிரி இதையும் வந்து வாழையில் வச்சு தட்டுறாதான் தட்டுக்கலாம் இல்லை கையிலையும் தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஸ்டவ்வை தவா வச்சுட்டு தவால நெய் இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாவு தட்டியிருக்கோல்லே அதை எடுத்து போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சுப்பாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காரப்போலி தயார் இப்ப நம்ம வீட்டுல வந்து டயபடிக் பேஷண்ட் இருப்பாங்க சுகர் சாப்பிட கூடாதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் உருளைக்கிழங்குக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் பன்னீர் எது வச்சு எது வேணாலும் கூட நம்ம பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்